ஹதீஸ் நானூற்றி எழுபத்தி ஒன்பது இபுன் உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹும் அலிஹ் வசல்லம் அவர்கள் தமது இரு கை விரல்களையும் கோர்த்து கொண்டார்கள்